ிாத்தய தோத்தேத்தைக்காணையா கிருஷ்ணா கீதமே நமேஷு தேன் பிரயத்தை ஜனம் யுத்தம் சுவான் ஸ்ரீ கிருஷ்ணரிந்த மூன்று குணங்களை பற்றி விரிவாக உபதேசம் பண்ணுகிறார் அப்படின்னு நாம் அறிந்தோம் அதன் அடிப்படையில் நாம மூன்று குணங்களுடைய பெயர்களை தெரிந்து கொண்டோம் அந்த மூன்று குணங்களுடைய லட்சணங்களை தெரிந்து கொண்டோம் அந்த மூன்று குணங்கள் ஜீவாத்மாவுக்கு எத்தகைய அபிமானத்தை பந்தத்தை உண்டு பண்ணுகிறது என்றும் தெரிந்து கொண்டோம் அது இந்த மூன்று குணங்களும் எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்காது ஒவ்வொரு சமயங்களில் ஒவ்வொரு குணம் மேலோங்கும் நாம் பயிற்சியினால் சத்துவ குணத்தை வளர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் தமோ குணத்தை ஜெயிப்பதற்காக நாம் ரஜோகுணத்தை விருத்தி பண்ண வேண்டும் ஆக மந்தமாக இருக்கிற சோம்பேறித்தனத்தோடு இருக்கிற அலட்சியமாக இருக்கிற குணத்தை ஜெயிக்கிறதுக்கு நாம் சுறுசுறுப்பாக காரியம் பண்ணுற ரஜோ குணத்தை நாம் முயற்சி பண்ணி வளர்க்க முடியும் இந்த குணங்கள் அப்படி இருந்தாலும் நமக்கும் கொஞ்சம் சுதந்திரம் இருக்குது ஃப்ரீவில் இருக்கு இந்த குணங்களை ஜெயிக்கிறதுக்கு நாம் முயற்சி எடுக்கத்தான் வேணும் அப்படி முயற்சி எடுத்தோமானா நல்ல காரியங்கள் புண்ணிய காரியங்களை எல்லாம் நாம் செய்தோமானா அதற்கு பிறகு நாம் சத்துவ குணங்களை வளர்க்கலாம் சொல்லப்போனால் இந்த ரஜோகுணத்தை கையாண்டு நாம் நல்ல புண்ணிய காரியங்களை செய்தோமே ஆனால் நமக்கு சத்வகுணம் ஓங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆகவே தமோகுணத்தை ரஜோகுணத்தினுடைய தன்மையினாலும் ரஜோகுணத்தை சத்வகுணத்தினுடைய தன்மையினாலும் நாம் வெற்றி கொள்ள முடியும் நமக்கும் கொஞ்சம் அந்த புருஷார்த்தம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதையும் நாம் புரிஞ்சுக்கணும் இப்போது இந்த பதினோராவது ஸ்லோகத்தில் அஸ்மின் தேகே இந்த உடம்பில் யதா எப்பொழுது சர்வத்வாரேஷு பிரகாஷா உபஜாயத்தே அதாவது உள்ளுக்குள்ள ஒரு தத்துவம் இருக்கிறதுங்கிறது புரியறதுக்கு காரணமே இந்திரியங்கள் தான் யாரோ ஒருவன் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறான் அது நான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் தான் பார்க்குறேன் நான் தான் கேட்குறேன்னு மனதில் இருக்கிற சிந்தனைகளையும் நாம் பார்க்குறோம் இதை வைத்து கொண்டே ஆத்மானு ஒன்று இருக்குன்னு அடையாளத்துக்கு இது லிங்கம்னு சொல்லுவார்கள் இதை லிங்க சரீரம்னு சொல்கிற வழக்கம் அதாவது இந்திரியங்கள் இந்திரிய சக்தி சூக்ம சரீரம்னு சொல்லுவோம் இதை வைத்துத்தான் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறோம் நான் இதை உபயோகப்படுத்துகிறோம் இதை உபயோகப்படுத்துறதுக்கு ஒருத்தன் இருக்கிறனும் ஏதாவது ஒரு காரியம் நடந்தால் இந்த காரியத்தை நடத்துறதுக்கு பின்னால் ஒருத்தன் இருக்கான்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ கடவுள் இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம் என்னென்னா உலகம் இருக்கிறது இந்த படைப்பு இருப்பதனால இந்த படைப்பையே கொண்டே நம்ம படைத்தவனை இந்த படைப்பை காப்பாற்றுவோனை ஆக தன்னுணர்வு தத்துவம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு இவைகள் அடையாளமாக இருக்கின்றன இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி புத்தி என்ன சொல்றார் எப்பொழுது தெளிவா எல்லாம் தெரிகிறதோ இந்த இடத்துல பிரகாஷாங்கிறார் இந்த உடம்பில் அனைத்து துவாரங்கள் துவாரங்கள்னு சொன்னால் காது முதலான இந்திரியங்கள் சென்ஸ் ஆர்கன்ஸ் ஸ்ரோத்ராதீனி சர்வானி கரணானி மெய்வாய் கண் மூக்கு செவி என்கின்ற இந்த மாம்ச பிண்டங்களிலே வெளிப்படுகின்ற கேட்கும் சக்தி பார்க்கும் சக்தி முகரும் சக்தி சுவைத்து உணரும் சக்தி தொட்டு உணரும் சக்தியானது நன்றாக செயல்படுகிறதோ அப்போது அந்த இந்திரியங்கள்லாம் செயல்படுற போது புத்தி விற்தி பிரகாஷான்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அந்த கரணசிய புத்தேகே விற்திஹி அதாவது மனசில் இருக்கக்கூடிய புத்தியானது அவற்றை தெளிவாக பகுத்தறிகிறது அது அறிந்து கொள்கிறது இது சுவை இது இந்த சுவை இது இந்த மனம் இது இந்த நிறம் இது இந்த வகையான ஒலி என்பதையெல்லாம் தெளிவாக அறிகிறது எப்பொழுது நமக்கு அறிவிலே தெளிவு இருக்கிறதோ அப்பொழுது சத்வகுணம் மேலோங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது குண லிங்கம்னு பேர் சத்வகுணத்தை புரிந்து கொள்வதற்கான லிங்கம் ஏற்கனவே லட்சணம் சொல்லி இருக்கிறார் அந்த லக்ஷணம் தான் லக்ஷணத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த குணத்தை அறிகிறோம் இருந்தாலும் இன்னும் நன்றாக தெளிவாக தெரிந்து வேண்டும் என்பதற்காக இங்கே சொல்லுகிறார் இதன் மூலமாகவும் தெரிந்து இந்த உதங்கிறதுக்கு அர்த்தம் அதுதான் அபி உதன இன்பமாக இருக்கும் பொழுதும் சுகாதிலிங்கேனாபித்திருக்கு இந்த ஸ்லோகத்தில் விருத்தம் சத்வம் இத்தியுத நன்றாக விருத்தியாயிருக்கிறது என்று அப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும் உதனு சொன்ன மேலும் அப்பீன் அர்த்தம் மேலும் நான் இன்பமாக இருக்கிறேன் என்ற எண்ணத்தின் மூலமும் சத்வகுணம் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாம் ஆக இந்த ஸ்லோகத்தினுடைய முழு அர்த்தம் என்ன எப்பொழுது இந்த உடம்பிலே எல்லா பொறிகளிலும் புலன்களை உணர்கின்ற ஆற்றல் தெளிவாக ஒளிபொருந்தியதாக விளங்குகிறதோ அறிவிலே தெளிவு இருப்பது உணரப்படுகிறதோ அப்பொழுது சத்துவகுணம் நன்றாக ஓங்கியிருக்கிறது மேலோங்கி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் மேலும் நான் இன்பமாக இருக்கிறேன் என்று நாம் நம்மை உணர்ந்து கொள்ளும் பொழுதும் உள்ளத்திலே சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் சர்வத்வாரேஷு தேகேஸ்மின் பிரகாஷ உபஜாயத்தை வித்யாத் விருத்தம் சத்வமித்யுத